வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்தபுராணம் உற்பத்தி காண்டம் குமாரபுரிப்படலம் அளவில் பூதவெம்படையொடுமண்ணியாரதன் கண் குலகன் பந்துழி எழுந்திடுபூழிவான் குறுகி ஒளிரும் வெய்யவன் கதிர்த்தனை மறைத்தலாலோடி வளை நெடும் கடல் மூழ்குவான் புக்கென மறைந்தான் மறைந்த காலையில் தோன்றின மாலையும் நிசியும் குறைந்த திங்கள் வந்து உதித்தது தாரகை குறுகி நிறைந்தெழுந்தவோர் மன்னவன் இறந்துழி நீங்காதுரைந்த ஒன்னலர் யாவரும் கிளர்ந்தவாறு ஒப்ப மிக்க தாருகவனத்தினை ஒத்தது விசும்பில் தொக்க பேருள் மாதரொத்தன உடுத்தோற்றம் செக்கர் ஈசனை ஒத்ததொன் போனகஞ்செறிந்த கைக்கபாலமதொத்தது கதிரிளம் பிறையே நிலவுலாவிய ககனமானிடுபார்க்கடலில் குலவுகின்றதோர் பொருளெல்லாம் கொண்டு கொண்டேகி உலகில் நல்புவான் முயலெனும் ஒரு மகன் விய்ப்ப செலவு கொண்டதோர்தோணி போன்றது சிறுதிங்கள் ஆன காலையில் அருமுகப் புங்கவன் அமல மேனி சேருளி நில கொடுக்குலை வீட்டி வானுமே வருமெல்லச் செய்தலில் பரமாம் வானநாயகன் கையிலை போன்றிருந்ததையம் வீசு பேரொளி வீரர் குகன் இவ்வாராசின் மண்ணியின் நகன் கரை நன்ன ஈசனாமவனை எய்து புவேதாக் கேசவன் முதல்வர் இன்ன கிழப்பார் ஆண்டையின் நதியகன் கரையெல்லாம் மாண்ட வாலுகம் அலிந்தினிதாகும் நீண்ட சோலைகள் நிரந்தன தோன்றி ஈண்டி ஈண்டையின் இருத்துளன்றே பிறை புனைந்துடு பெருந்தகை தானம் இறுதி இல்லனையிருந்தனவற்றால் நறியதாகுமின் நரிக்கரை தன்னில் இறைவைவிடையிருந்தருள் என்றார் வனையும் மேனிய என் மால் முதல் வானோர் இணைய செப்புதலும் யாரினும் மேலோன் வினையமெத்தவுள விச்சுவ கண்மப்புனைவனுக்கிது புகன்றிடுகின்றான் மெய்விதித் தொழிலில் வேதன் நிகர்க்கும் கைவலோய் ஒரு கணம் படுமுன்னர் இவ்விடத்தினில் எமக்கு ஒரு மூதூர் செவ்விதிற் புனைவு செய்து என்றான் என்னோடும் அவ்விடந்தனில் எங்கோன் துன்னு தொல்படை சுராதிபரோடும் மன்ன அங்கணொருமானக மெஞ்சத்து உன்னினல்களும் வந்தனர் யாரும் அப்புறத்தை அறிவன் கடிதாற்றி முப்புறத்தை அடுமுன்னவன் நல்கும் மெய்ப்புறத்தவனை நோக்குபு மேலோய் இப்புறத்திடையெழுந்தருளென்றான் என்றலோடும் இரதத்தின் இழிந்தே துன்றும் வானவர் சுராதிபரானோர் சென்ற பூதர்கள் செறிந்துவுடன் ஏக மன்றல் மாநகரில் வள்ளல் புகுந்தான் செல்லு மாமுகில் செறிந்திடு காப்பின் மல்லல் மாநகர் வளந்தனை நோக்கி எல்லையில் அறிவன் யாம் உரைதற்கு நல்ல மாநகரிதென்று நவின்றான் வீர வேளிது விளம்புதலோடும் ஆரும்பானவர்களம் மொழி கேளா ஏரெலாமுடைய இந்நகர் செய்யலூரதென்று பெயரோதினரன்றே ஆய காலை அணிகப்படை சூழ ஏய பின் இளைஞர் இந்திரன் வேதா மாயன் ஏனையர் வழித்திட ஆண்டை கோயில் செல்லுபு குமாரன் இருந்த பன்னிருபுயத்தொகை படைத்த குமரேஷன் தன்னருள்ளடைந்து விதிதன்னை முதலானோர் அன்னவன் விடுத்திட அகன்று புடையேகி தொன்னிலை இருக்கைகள் தோறும் தோறும் அடைந்தார் தானைகள் தமக்குரிய சாரதர் இலக்கர் ஏனையர் வழுத்தையமையாளுடைய வள்ளல் கோனகர் இருக்க விடை கொண்டு செல்குழாத்துள் வானவர் தமக்கிரே செயற்கையை வகுப்பா தாங்கரும் பெரும் திரள் தாரகாசுரன் பாங்கமர் குன்றொடும் பட்ட பான்மையால் ஆங்கனம் புரந்தரன் அவலம் யாவதும் நீங்கினன் உவகையால் நிறைந்த நெஞ்சே நான் விருந்தியல் அமிர்தினை விழுமமில் வழி அருந்தினாமம் தன்னென புரந்தரன் இருந்தொழிப்புக்குத் தாழ்ந்ததால் வரம்பிகள் புற வனத்தில் தெய்வதம் முகில் பொதி விண்ணகம் முதல்வன் பூண்களும் நகில் பொதி சாந்துடை நங்கை பூண்களும் துகில் பொதி கிழியோடு தொல்லை வைத்தவை அகில் பொதி காட்டகத்தடிகள் உய்ததே முந்துர வைத்த பின் முதல்வ கேட்டினி பைந்தொடியங்கொடு பரமன் காழியில் வந்தனை நோற்ற வைத்த பூண் இது தந்தனன் கொள்கெனச் சாற்றி நின்றதே நிற்புறுகின்றொழி நேமி அண்ணற்கு முற்படுகின்றவன் முளறிப் பண்ணவன் கிற்புரு செய்ய பூண்கிழியை நோக்கினான் கற்புடையாள் விடும் தூதின் காட்சி போல் எரிமணி அணிகலன் இட்ட பூந்துகில் விரித்தரு விரலின் நீக்கினான் திருமகள் அமர்த்தரு தெய்வத்தாமரை வரியளி மலர்ந்ததென்னவே துண்ணெனக் கிழியதன் தொடர்பு நீக்கலும் ஒண்ணுதற்றுணைவிபூண் கும்பத் தோன்றலும் கண்ணுரக் கண்டவட்கருதினானரோ எண்ணுதற்கரியதோர் இன்பம் தொய்த்துளான் பூர்க்கையின் முலையுடை பொன்னங் கொம்பின் மேல் வேட்கையதாயினன் மிகவும் பற்பகல் வாழ்க்கையின்றிருந்தது மனத்தின் முன்னினான் காட்கொளு காமனோய் கவலை எய்தினான் நெய்மலி தழலென நீடிக்காமனோயிம்மெனமிசை கொளையிறங்கியேங்கினான் விம்மினன் வெதும்பினன் பெய்து உயிர்த்தனன் மைம்மலி சிந்தையன் மருட்கையேதேனான் பசையறவுலர் உரு பராறை பிண்டியின் தசைமலி முழுதுடல் தளர்ந்து வாடினான் இசை வரு கைவலோன் எழுது பாவை போல் அசைவிலிருந்தனங்குப் பெண்ணவே முருந்துரள் வீற்றினாள் முலைத்தடங்களில் பொருந்துற மூழ்கியே புணர்ந்து வைகளும் இருந்திடுகின்றவன் இடற்பட்டின்னம் பிரிந்திடின் வருந்துதல் பேசல் வேண்டுமோ நீ இன்னி விரகமிக் கொளையின் நணன் சசிபொருட்டினையும் நீர்மையோன் பொன்னணி தன்னையும் புனைதல் வேண்டலன் தன்னுழைய வர்த்தமை நோக்கி சாற்றுவான் இக்கிழியொன்றினை ஏந்தி முந்து போல் சிக்குரவிக்கியே சேமித்துங்கள் பால் வைக்குதிர் என்றலும் வணங்கி நன்றெனா அக்கணம் மனையவரதனை ஆற்றினார் அன்னதோரளவையில் அடவித்தேவினை கொன் நுனை வச்சிற குறிசில் நோக்குரா நின் நுழையளித்திடனி செல்கின்றலும் மன்னவ நன்றென வணங்கிப் போயதே போந்திடுகாலையிற்புலோமசைப் பெயர் ஏந்திழை காமநோயெறியின் துப்பினார் காந்திய உளத்தினன் கனலும் யாக்கையன் ஓய்ந்தனன் தட்பமேல் உளம் ஏகினான் ஒளியிழை உழத்தியர் ஒளிமென் கூந்தலின் அழியினம் நரவு துய்த்து அலரில் கண்படு நளியிருந்தலை ஞாங்கற்பொங்கிய புலினமொன்றதன் இசைப்புக்கு வைகினான் தீந்தழல் வெங்கதிர் திளைத்தவாரென நீந்தரும் கங்குலின் நிலவு தீப்பட பூந்துணர் பரவிய பொன்னகர் வேந்தனுக் வெம்மை செய்ததே சூர்புயல் மாறிய சுரத்தில் தொக்குரு மார்பரல் வரை புரை மணலின் திட்டையில் பார்ப்படுகின்றன பணிமதிக்கதிர் மேற்படாசைந்தனன் வினயம்பேரில திங்களும் வெங்கனல் சிதறிக் காய்ந்திட துங்க வேள்படையுடன் பிறவும் சூழ்ந்திட மங்கிய உணர்ச்சியன் மயலின் வன்மையான் புங்கவர்மன்னவன் புலம்பல் எய்தினான் மட்டமற்புரி குழல் மடந்தை என்னுடல் இட்டுயிர் வவ்வினல் இருந்த யாக்கையும் சுட்டிடுகிறியால் தூய திங்கள் நீ பட்டவர் தம்மையும் படுப்பரோ என்ஞ்சலில் அமுதினை யார்க்கும் நல்கு நஞ்சினை உகுத்தி நன்னலரில் தப்பியே உஞ்சனன் இவனுயிர் ஒழிப்பன் யானெனா வஞ்சினம் பிடித்தியோ மதியமே என்பான் நிற்றலும் வருதினி நீடு தண்ணளி உற்றிடல்லியே ஒரு மதி அற்றமின்றுண்ணி வந்தடுதியாரிடை கற்றனை இத்திரம் கள்வனீ என்பான் பெண்ணியலாரிடை பிறங்கு காமமும் உண்ணிகள் விரகமும் உனக்கும் உண்டதை அழல் சொறிந்தென்னைக் காய்தியால் தன்னழி மதிக்கிது தகுவதோ என்பான் அரியனற்றவம் பல ஆற்றி இன்று காரு உரியதோரென் பல தூணில் யா அக்கையேன் பரிவுரச் சுடுவதிற்பயனென் பாறில் ஒருவனை விடுகென உரைத்து வேண்டுவான் அண்டமேல் நின்றனை அவனி வானகம் எண்டிசை எங்களும் எளிது காண்டியால் உன்ொடியொருத்தியன் உயிர்கொண்டுற்றனள் கண்டதுண்டோ மதிக்கடவுள் நீ என்பான் யான் முதல் தோன்றினன் எனது பின்னவன் கான்முளையாகிய காமனி பல பான்மையின் எனையடல் பழியதேயலால் மேன்மையதாகுமோ விளம்புவா என்பான் பரேருள உனதுமை படுத்த கண்ணுதல் ஞரேலென உதவியனிமலன் என்றுளன் ஒரே கணம் ஒடுங்குமுன் உயிரும் வாங்குமால் பொரேலினிமதன நீ போகு போகென்பான் வானுழை திரிதரு மதியம் போக்கிய தீ நுழை புண்ணில் வேல் செறித்த தென்னவேள் கோனுழைகின்றன அதனில் கூடலீ நுழைகின்றன போலும் என்கின்றான் வந்திரல் கொலைஞர்கள் மானில் கூவி மான் ஒன்றரக் கவர்தல் போல் புயிறன் காலினை இன்றது போல வந்துள் புக்கீர்த்ததால் தென்றலுக்கியான் செய்த தீதுண்டோ என்பான் வாகுலப்பரியதோர் மாதர் மாலனும் மாகுல புணரியுள்ளழுந்தினோரையும் வீகுலத்தொகையினுள் விட்டி சைத்திடும் கொல்லுமோ என்பான் நம்முருவாயின நாகர்கோனெனா தம்பனமுன்னியே தளர்வு நீக்கில கொம்பென அறற்றியும் கூவலின்றியும் எம்முயிர் கொள்வனையிரு புலாமென்பான் தண்டுதல் இன்றியே தானு நானுமாய் பண்டொருவனிதையைப் பறிவில் கூடினேம் அண்டரும் அருகுவர் அற்றை நாற்றினம் உண்டு கொல் கதிரினம் உதிக்கிலான் கோழிலை மடர்பனை குடம்பை சேர்தரும் ஆழயம் பசலைவாய் மகன்றிலென்பவை காழக வரிசிலை காமன் கோடுபோல் ஊழியும் பீந்திடாதொலிக்குமோ வென்பான் துன்னலராகிய தொகையினோர் தமைத் தந்திட வைத்தனைத் தளர்வு கண்டதால் அன்னதும் அன்றியன்றாவி கொள்ளவும் உன்னியதோ கடல் உரங்களாது என்பான் இவ்வகையாமினி எல்லை முற்றவும் வெவ்வழல் சுற்றிலும் விறக நோய்த்தர உய்வகையொன்றிலன் உயங்கள் அல்லது செய்வது பெரிதிலன் தெருளில் சிந்தையான் ஆக்கம் இத்திரம் அடை ஒழிப்பத்து நூறடுத்த நோக்கமுற்றவன் சசிபொருட்டுற்ற நோயதனை நீக்குகின்றனன் யானு நான் நினைந்துளான் என்ன மாக்கள் பூண்ட தேர்வையவன் வந்தான் வெம்பு தொல்லிருள்ள உணர்த்தம் குழுவினை வீட்டி உம்பர் மேற்சலும் மதியனும் மடங்களை உறுத்து பைம்பொன் வெஞ்சுடற்கரங்களால் அதன் வலிப்படுக்கும் சிம்புளாமெனத் தோன்றினன் செங்கதிற்கடவுள் தொடர்ந்த ஞாயிறு விடுத்திடும் கதிர்களாம் தூசி படர்ந்த காலையில் நிலவனும் அணிக முன்பட்ட அடைந்த மீனனும் துணைவரும் பொன்றினர் அமர் செய் துடைந்த மன்னரில் போயினன் உடுபதிக் கடவுள் விரிந்த பல்கதிர் ரணிகத்தை வெய்யவன் விடுப்ப துறந்த சோமனை அவன் புறம் காட்டினன் தொலைந்து கறந்து போதலும் பின்னுரச் சென்றில களத்தில் இரிந்துளோரையும் தொடர்வரோ சூரர் எனத் தோர் திங்கள் தன் குறை உணர்த்தவாய் திறந்தென செய்ய பங்கையங்கள் போதவிழ்ந்தன குமுதங்கள் பலவும் தங்கள் நாயகன் உடைந்தது நோக்கியே தவணற்கங்கை கூப்பிய திறனென ஒடுங்கியன்றே வனமெழுந்தன வனசமுமிழுந்தன வரியின் இனமெழுந்தன மாக்களும் எழுந்தன எழில் சேர் அனமெழுந்தன புள்ளலாம் எழுந்தன அவற்றின் மனமெழுந்தனையெழுந்தன மக்களின் தொகையே ஞாயிறு உற்ற அவ்வளவையின் நனந்தலை உலகில் ஏ எனச் செறி இருளெலாம் மறைந்திருந்தென்ன சேயரிக் கணி தந்திடு தெளிவில் காமத்து மாயிருட்டொகையொடுங்கியதிந்திரன் மனத்துள் கை இகந்து போய் தன்னுயிர் அலைத்த காமத்தி பையவிந்திடு பாந்தல் போல் கணிதலும் பதைப்புற்றொய்யனக் கடிதெழுந்தனன் நகைத்து வெள்குற்றான் ஐயகோ விது வருவதே எனக்கென அறைந்தான் தீமையுள்ளனையாவையும் தந்திடும் சிறப்பும் தோமில் செல்வமும் கெடுக்கும் நல்லுணர்வினை தொலைக்கும் ஏம நன்னெறி தடுத்திருள் உய்திடுமிதனால் காமமன்றியே ஒரு பகை உண்டு கொள் கருதில் என்பதுன்னியே இந்திரன் ஆண்டை வைப்பிகந்து தன் புறந்தனிற் கடவுளர் குழுவெலாம் சார அன்பொடே படர்ந்து அருமுகன் அடிகளை அடைந்து முன்பு தாழ்ந்தனன் உரோ மமுன் செங்கையும் முகிழ்ப தொழுத கையினன் கோட்டிய மெய்யினன் துயிலத்தெழுது பாவையில்லான்றமை புலத்தினன் இறைஞ்சி புழுதி தோய் தரும் உறுப்பினன் சுருதியின் பொருண்மை முழுதும் ஊரிய நாகி முன் நின்றான் கரியவன்றனைச் செய்யவன் கருணை செய்தருளி வருதி என்று கூயி மறைகளும் வரம்பு காண்கில்லா அரணதாள்களை அருச்சனை புரிது நாம் அதனுக்குரிய வாய பல்கரணமும் தருதி என்று உரைத்த வெள்ளையில் தொழுது போய் உழையரில் பலரை கரைத்து வீற்று வீற்று ஏவியே கடிமலர்கண்ணி திரைத்து கிற்படா நரும் புனல் அவி புகை தீபம் விரைத்த கந்தங்களேனவும் தந்தனன் விரைவில் அவ்வக்காலையில் ஆறு மா முகனுடையடிகள் தெய்வக்கம்மியற் கொண்டொரு சினகரம் இயற்றி சைவத் தந்திரவிதியுளி தாதை எவ்வக்காலமும் நிலையதோர் உருவு செய்திட்டான் தேவுசால் மணிப்பீடத்தில் ஈசனைச் சேர்த்தி ஆவின்வோரைந்தும் அமுதமும் பரிசையால் ஆட்டி தாவிலாததோர் வாலிதாமணி துயில் சாத்தி பூவின் மாளிகை செய்ய சாந்தத்துடும் புனைந்தான் மருந்தினாற்றவும் சுவையனவாலுவனூல் போய் திருந்தினார்களும் வியப்பன திறம் பலவாகிப் பொருந்துகின்றன நிரல்லமை கருணையம் புழுக்கல் சொரிந்து பொற்களத்தருத்தினன் மந்திரத் தொடர்பா கந்தம் வெள்ளிலை பூகனற்காயை கலந்து தந்து பின் பின்முறை அருத்தினன் புகை சுடர் தலையா வந்த பான்மைகளியாவையும் வரிசையால் உதவி முந்து கை தொழு போற்றினன் மும்முறை வணங்கி இருவரும் உணர்கிலாதிருந்த தாள்களை சரவணமிசை வருதனையன் பூசனை புரிதலும் உமையொரு புடையில் சேர்த்தர அருள் விடை மீமிசை அண்ணல் தோன்றினான் கார்த்திகை காதலன் கரைமிடற்றுடை மூர்த்தி நல்லருள் செய்ய முன்னி வந்தது பார்த்தனன் எழுந்தனன் பணிந்து சென்னி மேல் சேர்த்திய கரத்தொடு சென்று போற்றினான் செயற்பரு நந்திதன் திறத்தில் வீரரும் வியற்பினில் வந்தெழு வீரரும் குழி கயற்புரை கண்ணுமை கணவர் காணூரீ மயிர்ப்புறம் பொடிப்புற வணங்கி ஏத்தினார் முண்டகன் முதல்வரும் முரண்குள் பூதரும் கண்டனர் கரங்கள் கூப்பியே மண்டனின் மும்முரை எண்டிசை செவிடுரையே தெல்மேயினார் ஆயது காலை தன்னில் அறுவுருவாகும் மண்ணல் சேயினை நோக்கி ஒன்றன் வழிபடற்கு வகையை செய்தேன் நீ இது கோடி என்னா நிரந்த பல்புவன முற்றும் ஏ என முடிவு செய்யும் படை கலத்திரையை தான் மற்றதி தினம் பால் தோன்றும் வான் படை மாயன் வேதா பெற்றுளதன்றியா இப்பெரும் படை பறிக்கும் நீரார் முற்றுயிருண்ணும் பெர் முரட்படை தொலைப்பான்து பற்றுதி மைந்தா பராபரன் அருளி போ கருணை செய் பரமன் சேணிக் கரந்தனன் போன காலை அருள் பெரு நெடுவேலண்ணல் அன்னவர் போற்றி பின்னை விரவியை இலக்கத் தொன்பான் வீரரும் மயனும் ஏனை சுரர்களும் வழுத்திச் செல்ல தூயதன் தேரில் புக்கான் சில்லியன் தேர்மேர் செவ்வேல் சேர்தலும் உலவை வேந்தன் வல்லைதன் தமர்களோடு வாம் பரிகடாவி உய்ப்ப எல்லையிற்பருதி தோன்றை எழுதரும் உயிர்களே போல் ஒல்லனை எழுந்ததம்மா உரு கெழுபூத வெள்ளம் சாரத நீத்தமெல்லாம் தரையின் நின்றெழுந்து சூழ்ந்து போரணியணிந்து போந்த புடைதனில் இலக்கத் துன்பான் வீரரும் சுரர்கள் யாருமே வினர் வந்தார் வான் தோய் தேர்மிசை அவர்க்கு நாப்பச்சென்றனன் குமரச் செம்மல் மண்ணியம் கரையில் தென்பால் வகுத்து சேஞ்சலூர் நீங்கி எண்ணிய உதவும் பொன்னீகந்திடை மருதினோடு தண்ணியல் மஞ்சையாடும் தண்டுரை பரியலூரும் கண்ணுதல் இறைவன் தானம் ஏனவும் கண்டு போனான் எழில் பலம் சுரக்கும் தொல்லை இளஞ்சியம் காணம் நோக்கி மழவிடை இறைவன் பொத்தாள் வணங்கியே மலர் மென்பாவை முழுதுள திருவும் என்றும் முடிவில் மங்களமும் எய்த விழுமிதின் நோற்று பெற்றவியன் திருவாரூர் கண்டா Ah, ah, ah, ah, ah